நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையில் இருந்து விஜயான ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை காலத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு இளைஞன் இருந்து அந்த இளைஞனுக்கு மனைவியும் குழந்தைகளும் இருந்தனர் ஆனா அவங்களுக்கு அவன் சரியா சாப்பாடு போடல ஏன்னா அவன் படு சோம்பேறியா இருந்தான் அவன் வேலைக்கு போறதே கிடையாது அவன் என்ன நினைச்சான்னா நாம இருந்த இடத்திலே நமக்கு வந்து நீ எங்கூட வேலைக்கு வா வந்தனா உனக்கு சம்பளம் கிடைக்கும்ல உன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு நீ நல்ல சாப்பாடு போடலாம் அப்படின்னு கூப்பிட்டு அவன் என்ன சொல்லுவானா நீங்க எல்லாம் போங்க எனக்கு இந்த வேலையெல்லாம் பிடிக்காது எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அது என்னைக்கு இருந்தாலும் என்ன தேடி வரும் குழந்தைகள் பட்டினி கிடக்கிறத பார்த்து தாங்க முடியாத எங்கேயாவது வேலைக்கு போய் எதாவது சம்பாதிச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு கெஞ்சிக்கொண்டே இருப்பான் ஆனா அவனோ நான் இப்படிதான் இருப்பேன் எனக்கு எல்லாம் தன்னால நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே இருப்பான் ஒரு நாள் என்ன பண்ணா நாம எங்கயாவது போவோம் ஏதாவது ஒரு மகானை சந்திச்சு நம்ம வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்பினான் அப்படியே நடந்தவன் கால் போன போக்கில் நடந்து காடு மலை மேடு எல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு ஒரு காட்டுக்கு வந்து அந்த காட்டில் ஒரு ஓனாய் இருந்தது அந்த ஓநாய் வந்து பசியால் வாடி போய் ரொம்ப எலும்பும் தோலுமாக இருந்தது அந்த ஓனாய் இவனை பார்த்து சொன்னது நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்கவும் இவன் சொன்னான் நான் ஒரு மகானை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் எதுக்காக போகிற அப்படின்னு கேட்டுச்சு என்னுடைய வாழ்க்கை அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிற போகிறேன் அந்த மகான் வந்து என்ன சொல்கிறாரோ அதுபடி நடக்கும் அப்படின்னு அவன் சொல்லவும் அந்த ஓனாய் சொல்லிச்சு அப்படியா அப்போ அவர்கிட்ட எனக்காக ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரியா எனக்கு மூணு வருஷமாக தாங்க முடியாத வயிற்று அந்த வயிற்று வலினால் என்னால் சாப்பிடக்கூட முடியலை பாரு நான் எப்படி மெலிஞ்சி போயிருக்கேன்னு இந்த வைத்த எப்படி குணமாக்குறதுன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போனான் இன்னும் கொஞ்சம் நாட்கள் நடந்து அப்படியே கால் போன போக்கில் போனாவேன் ஒரு சோலை மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அப்படியே பூத்து குளுங்கி ரொம்ப அருமையாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது எல்லா மரங்களுமே நிறைய காய்கள் காய்த்து அதில் கனிகள்லாம் தொங்கிகிட்டு இருந்தது நடுவில் ஒரே ஒரு மரம் மட்டும் எந்த காய்களோ பழங்களோ இல்லாமல் முட்டையாக நின்றுட்டு இருந்தது அந்த மரம் இவனை பார்த்ததும் பேச ஆரம்பித்தது நீ யாரு எங்கே போகிற அப்படின்னு கேட்டுச்சு அவன் சொன்னான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மகானை பார்க்க போறேன் அவர் சொல்கிறபடி என்னுடைய வாழ்க்கை அமையும் அதனால தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அந்த மரம் சொல்லிச்சான் எனக்கு ஒரு உதவி செய்வியா இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வந்து நல்லா பூத்து குலுங்கி காய்கள் காய்த்து நல்ல பழங்கள் பழுத்து தொங்குது ஆனால் என்னுடைய மரத்தில் மட்டும் பூக்கள் பூக்குது அதுக்கப்புறம் அது அப்படியே வாடி போய் கீழே விழுந்துருது காய்கள் காய்க்கிறதும் இல்லை கனிகள் கணி கனிகிறதும் இல்லை நீ அந்த மகான்கிட்ட இதுக்கு என்ன வழின்னு கேட்டுட்டு வரியா அப்படின்னு கேட்கவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனான் இன்னும் கொஞ்சம் நாட்கள் அப்படியே நடந்துக்கிட்டு போனவன் ஒரு ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தான் அந்த ஆற்றங்கரையில் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்கே துள்ளி குதிச்சு ஒரு மீன் வந்துச்சு அந்த மீன் கேட்டது நீ யாரு நீ எங்கே போற அப்படின்னு கேட்கவும் இவன் சொன்னான் நான் வந்து ஒரு மகானை தேடி போய்ட்டுருக்கேன் அந்த மகான் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை சொல்ல போறாரு அவரு சொன்னாதான் அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை என்னென்னு நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த மீன் சொல்லிச்சு அப்படியா எனக்கு ஏழு வருஷமா பயங்கரமான தொண்டவழி என்னால் எதையும் முழுங்கவே முடியலை அதுக்கு என்ன காரணம் நான் எப்படி இந்த தொண்டை வழியிலிருந்து வெளியில வர்றதுன்னு கேட்டுட்டு வரியா அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சான் இன்னும் கொஞ்சம் நாட்கள் நடந்த பிறகு அவன் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தான் அந்த இடத்துல ஓங்கி அடர்ந்து உயர்ந்து வளர்ந்த ஒரு ஆழமரம் இருந்தது அந்த ஆழமரத்தின் அடியில் ஒரு முனிவர் அமர்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவரை பார்த்ததும் இவர் தான் சந்திக்க வந்த மகானா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணான் அவர் சொன்னார் எழுந்துரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் அவன் சொன்னான் இந்த மாதிரி எனக்கு வேலை செய்யவே பிடிக்கலை ஆனால் என்னுடைய மனைவியும் மக்களும் எனக்கு வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு உணவு தர வேண்டி அவங்களுக்கு தேவையான துணிமணிகளையும் வாங்கித்தர வேண்டியிருக்கு குழந்தைங்களுக்கு படிப்புக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கு இந்த மாதிரி தொல்லைகள்லாம் என்னால் தாங்க முடியலை எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படி என்ன சொல்லவும் அந்த முனிவர் வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் அப்போ அவன் சொன்னான் இந்த மாதிரி நான் வர்ற வழியில் ஒரு ஓனாயை சந்தித்தேன் அந்த ஓனாய்க்கு வைத்தவழி அதுக்கு எதாவது ஒரு வழி தெரியணும் பிறகு ஒரு மரத்தை சந்திச்சேன் அந்த மரம் நல்லா பூக்குது ஆனால் அந்த பூக்கள்லாம் கருகி கொட்டிடுறது அதனால வந்து அது காய்கள் காய்க்கிறதும் இல்லை கனிகள் கணிகிறதும் இல்லை அதுக்கும் ஒரு வழி தெரியணும் அப்படின்னு சொன்னான் அதன் பிறகு நான் ஒரு மீனை சந்திச்சேன் அந்த மீன் வந்து தீராத தொண்ட வழியால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு அதனால் எதையும் முழுங்க முடியல அந்த மீனோட தொண்டவழிக்கும் ஒரு காரணம் தெரியணும் அப்படின்னு சொல்லவும் அந்த முனிவர் சொன்னார் அந்த மீனோட தொண்டையில் ஒரு வைரக்கல் சிக்கியிருக்கு அந்த வைரக்கல்ல எடுத்துட்டா அந்த மீனுக்கு தொண்டை வலி போயிடும் அதுக்கப்புறம் அந்த மீன் நல்லா சாப்பிடலாம் அப்புறம் அந்த மரம் இருக்கு அது ஒரு அருமையான ஒரு மாமரம் அந்த மாமரத்துக்கு அடியில் தங்க காசுகள் கொண்ட ஒரு பானை இருக்குது அந்த பானையை எடுத்துட்டா அந்த மாமரம் ரொம்ப சுவையான மாங்கனிகளை காய்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அந்த ஓனாய் இருக்கு அந்த ஓனாய் வந்து இந்த உலகத்திலே பெரிய முட்டாலை எப்போ பார்க்குதோ அப்போ அந்த முட்டாலை அடித்து சாப்பிட்டா அந்த ஓனாய்க்கு வைத்த வழி போயிடும் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டாவன் அப்படியா சரி எனக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டான் அப்போ அவர் சொன்னார் உனக்கு ஏற்கனவே வழி பிறந்துடுச்சு நீ போகலாம் அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புனான் வர்ற வழியில் அவன் என்ன நினைச்சான்னா தன்னுடைய வீட்டுக்கு போனால் வீடு ஃபுல்லாக செல்வங்கள் நிறைஞ்சிருக்க போது நம்ம இனிமேல் வந்து ஆனந்தமாக வாழப்போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தான் அந்த குளத்தங்கரைக்கு வந்ததும் அங்கே பார்த்தா அந்த மீனை சந்தித்தான் அந்த மீன் சொன்னான் உன்னுடைய தொண்டையில் ஒரு வைரக்கல் சிக்கியிருக்கு அந்த வைரக்கல்ல எடுத்துட்டா உன்னுடைய தொண்டை வழி போயிடும் நீ நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த மீன் சொல்லிச்சு அப்படியா ரொம்ப சந்தோஷம் நீயே அந்த வைரக்கல்ல எடுத்துவிட்டுரு உனக்கும் ஒரு வைரக்கல் கிடைக்கும் எனக்கும் தொண்டவழி போயிடும் நானும் நல்லா சாப்பிடுவேன் வீட்டில் இருக்கு நான் போய் அதை எடுத்து நல்ல ஆனந்தமா வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் அந்த மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவன் வந்தான் வந்ததும் அந்த மரத்துக்கிட்ட சொன்னான் உன்னுடைய வேறு கடியில தங்க காசுகள் நிறைந்த ஒரு பானை இருக்கு அந்த பானையை வந்து தோண்டி எடுத்துட்டா நீ நல்ல காய்க்க ஆரம்பிச்சுடுவேன் உன்னுடைய கனிகள் நல்ல சுவையாக காய்த்து கொட்ட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு அந்த முனிவர் சொன்னார் அப்படின்னு சொல்லவும் அந்த மரம் சொல்லிச்சு அப்படியா ரொம்ப சந்தோஷம் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க நீயே இங்கே வந்து தோண்டி அந்த தங்க புதையல் இருக்க பானையை நீயே எடுத்துக்கோ தங்க காசுகள் கிடைக்கும் என்னுடைய பிரச்சனை தீர்ந்துடும் சொல்லவும் அவன் சொன்னான் ஆஹா அதெல்லாம் என்னுடைய வேலை கிடையாது நான் வீட்டுக்கு போகிறேன் அவர் எனக்கும் வரம் கொடுத்துட்டாரு என்னுடைய வீடு முழுக்க செல்வங்கள் குமிஞ்சி கிடக்கும் நான் போய் ஆனந்தமாக வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தான் வர்ற வழியில் அந்த ஓனாயை பார்த்தான் ஓனாயை பார்த்து அவன் சொன்னான் உன்னுடைய தீராத வைத்தவழிக்கு அந்த முனிவர் வந்து ஒரு மருந்து சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா இந்த உலகத்திலே பெரிய முட்டால் அடித்து சாப்பிட்டா உன்னுடைய வைத்த வழி தீந்துரும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லவும் அந்த ஓனாய் ரொம்ப சந்தோஷமா அப்படியா சரி உனக்கு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கவும் அவன் சொன்னான் நான் போகும்போது உன்னை மட்டும் இல்லை போகும்போது ஒரு மரத்தை பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு மீனை பார்த்தேன் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அதெல்லாம் முனிவர்கிட்ட சொன்னேன் முனிவர் வந்து அதுக்கான தீர்வுகள்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி மீனோட தொண்டையில் வைரக்கல் இருந்ததையும் அத அவன் எடுக்காமல் விட்டுட்டு வந்ததையும் அதுக்கு பிறகு மரத்தின்டியில் ஒரு தங்க புதையல் இருக்கிறதையும் அதையும் அவன் எடுக்காமல் வந்ததையும் சொன்னான் இதை கேட்ட அந்த ஓனாயின் நினச்சது இவனை விட பெரிய முட்டால் இந்த உலகத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை முதல்ல இவனை அடித்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் மேலே பாஞ்சு அவனை அடித்து சாப்பிட ஆரம்பித்தது என்ன நடந்து போச்சு பார்த்திங்களா ஒரு சோம்பேறி மட்டும் இல்லை அவன் முட்டாளாகவும் இருந்ததுனால அவனுக்கு கிடைக்க நல்ல வாழ்க்கையை அவன் தவற விட்டுட்டான் அவன் நினச்சிருந்தா அந்த மீனோட தொண்டையில் இருக்கக்கூடிய வைரக்கல்ல எடுத்து பெரிய பணக்காரனாயிருந்திருக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் வர்ற வழியில் அந்த மாமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய தங்க புதையல் பானையையும் எடுத்து அவன் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரனாக இருந்திருக்கலாம் அதை எல்லாத்தையும் ஆசையின் காரணமாக